نؤمن بالله نشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا رسول الله ونستغفر الله ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شر ارطناه من سجه اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له نشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تطلي من كثيره ما بعد ويا ايها الله استقموا واطيعوا قال تعالى يقول فض ومن استقل القليل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوا في الدين لم يقاتلوا في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروا وتصطقوا اليهم ان الله لا يحب المصطقين قال الله تبارك وتعالى وكرمنا نبينا عليه الصلاه والسلام அருளாலும் அன்புடையோனும் சர்வலோக ரட்சதனுமாகிய ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அகிலத்துக்கு ஒரு அருக்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் சூதர் முஹம்மது நபி அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது சோழர்களாகிய சகாபாக்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் முஹ்மீன்கள் அனைவர்கள் பெயரிலும் உண்டாவதா சிறப்பானுடைய கடமையை நிறைவேற்றும் பொருட்டு அல்லாஹனுடைய வீட்டில் ஒன்று குழுமி இருக்கும் இறைநசெல்வர்களே அல்லாஹனுடைய நல்லடியார்களே எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளை படுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களை அன்பு சகோதரர்களே ஒரு உலகத்திலும் முஸ்லிம்களை பற்றி இஸ்லாமியர்களை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் ஒரு தப்பிப்பிராயம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த நாட்டில் மட்டுமல்ல ஒரு உலகத்திலும் பேசப்படக்கூடிய பேச்சு முஸ்லிம் என்றால் பயங்கரவாத முஸ்லிம் என்றால் ரத்தான்பு இல்லாதவர் முஸ்லிம் என்றால் இரக்கம் முஸ்லிம் என்றால் கடுகத்தவன் முஸ்லிம் என்றால் பொய் சொல்லுபவன் முஸ்லிம் என்றால் ஏமாற்றுபவன் முஸ்லிம் என்றால் மோசடி செய்பவன் என்றெல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி உலகத்திலும் அப்பண்ணம் நிலவி கொண்டிருக்கிறது காரணம் நமது சமூகத்தினர்களுடைய செயல்கள் தான் அருமை நபிசல்லாக அலைபி வந்தம் அவர்கள் தூய இஸ்லாத்தை இந்த உலகத்திலே கொண்டு மோசமான மக்களை தள்ளவர்களாக மாற்றினார்கள் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனை சொல்லப்பட்டது முஸ்லிம் என்றால் சத்தனா செய்தவர் மட்டுமல்ல தொப்பி அணிகிறவர் மட்டுமல்ல தாடி வைப்பது மட்டுமல்ல முஸ்லிம் என்றால் நல்ல குணம் உள்ளது உள்ளவர்தான் அவருக்கு அடையாளம் அருமி சொன்னார்கள் அல் முஸ்லிம் முஸ்லிம் என்றால் வரை விளக்கணம் சொல்லி தந்தார்கள் அவர்கள் முஸ்லீம் என்றால் பெயரை வைப்பதை சகோதரர்களே சில வழக்க வழிபாடுகளை செய்வதால் மாத்திரம் முஸ்லிம் முடியாது அவற்றையும் செய்யத்தான் வேண்டும் அவற்றை செய்வதோடு நம்முடைய செயல்களை திருப்பிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமத்திலே மிக முக்கியமான ஒரு اللہ علیہ علیہ وسلم صلی وسلم நமது உறுப்புகளினால் அடுத்த முஸ்லிம்களை சேதப்படுத்துகிறோம் அநியாயம் செய்கிறோம் சகோதரர்களே எப்படி நாம் முஸ்லீமாக இருக்க முடியும் எனவே அங்கு சகோதரர்களே அவர்களுடைய வியாபாரத்திலே அவர்கள் கடைபிடித்த உண்மை நேர்மை நல்ல குணத்தை வைத்துத்தான் இந்த நாட்டிலே இஸ்லாம் பரவியிருந்தது எங்களுக்கு ஒரு கௌரவம் இருந்தது கண்ணியம் இருந்தது நாங்கள் மதிக்கப்பட்டோம் ஆனால் under the arms todo <tose> su சுயசத்தை தூண்டிவிடுவது நம்முடைய நடவடிக்கைகள் தான் நம்முடைய செயல்கள் தான் அவர்களோடு அன்பாக பண்பாக நல்ல அருமை நிசன்மமாக அழகி வசனம் சொன்னார்கள் மனிதன் என்று அமைச்சர் வர்களே முஸ்லீம்களை பற்றியோரு மோசமான விட மோசமாக பேச அரசியா அவர்கள் என்ன சொன்ன சகோதர்களை அருமை நபி How do you? அவர்கள் என்று விரட்டி வேண்டுமே என்ற ஆவலோடு அன்பளிப்பு பொருள்களையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு மகளை பார்ப்பதற்காக மதீனாவுக்கு போய் எங்கிருக்கிறார்களோ அங்கே அவருடைய வீட்டை தேடி அது மட்டுமா ஒரு யூத திரு one நடந்து கொள்ளரண்டு கடமை அங்கே இருக்கிறது மூன்றாவதாக சொன்னார்கள் உங்களுக்கு தாய்ப்பிள்ளையும் உங்களுக்கு உறவும் இல்லை ஆனால் முஸ்லிமும் இல்லை ஆனால் அவர் பௌத்தராக கிறிஸ்தவராக யூதராக யார் अ திரும்ப வேண்டும் செய்ய வேண்டும் செய்யணை நபிஹிசம் சொன்னார்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அந்த பெண்ணிடத்திலே போய் பேசினார்கள் முஸ்லிம் ஒரு நபருடைய பள்ளியை பெருசாக்குவதற்காக நீக்கி அதிகாரத்தை பயன்படுத்தி உடைத்து விட்டாயே என்று சொன்ன இவர்கள் சொன்னார்கள் அதாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நல்லெண்ணோ சகோதரர்களே என்று சொல்லக்கூடிய வீட்டிலே உலகிறார் நாம் என்ன சொல்லுகிறோம் அவன் காது சகோதரர்களே எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்று இந்த ஹதீசை சொல்லி காட்டி தனது பணியால் அந்த கைத்திருந்த நம்பிக்கை பிளையானது நீ உறுதியை அவருக்கு அனுப்புங்கள் முஸ்லிம நம்பின மண்குறிய நம்பின மாதிரிதான் அவங்கள கடன் கடல் கொடுத்தா கடலை எடுக்க முடியாது அவர்களுக்கு வாங்க முடியாது சபதர்களே இப்படி அவர்கள் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் அருமை சொன்னார்கள் எந்த ஒரு கூட்டத்தில் இருக்கிற வியாபாரிகள் உடல் படிச்சைக்கு சுரோகம் செய்வார்களோ இன்னைக்கு காத்துக்காரே நாளைக்கு காத்து தாரு ஒரு மாதத்துல தாரேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்றெல்லாம் நாங்கள் வாரதா செய்கிறோமே எத்தனை பேர் எத்தனை முஸ்லீம்கள் வாதாவை இன்று நிறைவேற்றுகிறார்கள் வாக்குறுதியிலே சகோதரர்களை மறுப்புகளையே நம்புறது போல என்று ார்கள் எ கூட்டத்தில் இருக்கிற வியாபாரிகள் மோசடிக்காரர்களாக மாறுவார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லா எதிரிகளுடைய பயத்தை போடுவார் எதிரிகளுடைய பயம் இதுவெல்லாம் விஷயம் இந்த விடயங்களை எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த விஷயங்களில் இருந்தும் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் ஒரு ஆபத்தான காலத்தில் வாழ்கிறோம் எனவே ஆங்காங்கே கலவரங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களால் ஏற்படுத்திவிடலாம் நீர் வலித்து இமாம் அவர்கள் துவா செய்கின்ற பொழுது நாங்கள் ஆமி الهاب